வணக்கம் ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது அறிவு குவியலுக்காக கந்தரவு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இங்கிலாந்திடமிருந்து அமெரிக்கா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு விடுதலை பெற்றது 2. பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் லாலா லஜ்பதி ராய் இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் உத்திரப்பிரதேசம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவின் பெயர் எது ியாவில் இரண்டாவது விண்வெளி கோல் எது மூன்று மனிதன் முதன் பயன்படுத்திய தினை வகை எது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்கலாம் நன்றி வணக்கம்